வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோட தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் என் கூட கல்லூரியில படிக்கும் பொழுது மிக நல்ல செல்வந்தர் ஒருவர் இந்த கல்லூரியிலே படித்து வந்தார் அவர் பாத்தீங்கன்னா தனியாதான் தான் சாப்பிடுவார் அவருக்கு நண்பர்களே கிடையாது யாரையுமே கூட வைத்துக் கொள்ள மாட்டார் ஏன்னா அவர் செலவு பண்ண வேண்டியது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் சாப்பிடுவார் நாங்கள் எல்லாம் விடுமுறை நாட்கள் நண்பர்களுடைய சென்று வருவது வழக்கம் யார் வீட்டுக்கும் வீட்டுக்கும் யாரையும் கூப்பிட மாட்டார் அப்படிதான் இருப்பார் ஆனால் காலம் மாறும் இல்லையா ஏனென்றால் சுழன்று வருவதுதானே காலம் ஆக காலம் மாறியது அவருடைய செல்வ நிலை சிறிது சிறிதாக குறைந்தது மிக வறுமையிலே வாட வேண்டிய ஒரு சூழல் அப்பொழுதும் நண்பர்கள் அவரிடம் இல்லை ஏனென்றால் அவர் நல்லா இருந்த பொழுதே நண்பர்கள் தேடி வருவார்களா பின்னர் ஒவ்வொருவராக தேடினார் ஒவ்வொருவருடன் பழக்கத்தை ஏற்படுத்தி மிகவும் வருந்தினார் நான் அப்பொழுதே எல்லோருடன் நண்பர்களாக இருந்திருக்கணும் அப்படின்னா ரொம்ப வருந்தினர் இது இயல்பான ஒரு விஷயம் நாம நம்மளும் அதை செஞ்சுட்டு தான் இருக்கோம் நம்மகிட்ட இருக்கும் பொழுது பொருள் வசதி இருக்கும் பொழுதுனர்களுக்கு உபசரிக்கிறது மறந்துவிட்டு பிறகு ஒரு வறுமை ஏற்படும் பொழுது அந்த பொருள் எல்லாம் நம்ம விட்டு போனதுக்கு அப்புறம் ஐயோ அப்ப எல்லாருக்கும் கொடுத்துருந்தா கூட பரவாயில்லையே அப்படின்னு தோணும் அதனால எந்த பயனும் இரா ஆக இருக்கும் பொழுது நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு நாடி வரும் விருந்தினர்களுக்கு நாம் செய்த அந்த நிற்காரியத்தின் காரணமாக நம்மை தேடி நல்ல நண்பர்களும் நல்ல உறவுகளும் வரும் சில நேரங்களில் அந்த வறுமை நிலையிலிருந்து கூட நம்மை மீட்டெடுக்க அது காரணமாக இருந்துவிடும் பொருபொழுதே விருந்தினர்களை உபசரிக்கும் அந்த வேள்வியில் நாம் ஈடுபட வேண்டும் இதை சொல்லும் பொழுது பொருள் இருக்கும் பொழுது விருந்தோம்பல் பண்பினை கடைபிடிக்காதவர் தம்மை பொருட்கள் அகழும் பொழுது இதனை இக்காரியத்துக்காக பயன்படுத்தவில்லையே என்று வருந்த பட நேரிடும் சொல்றார் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண் பரிந்தோம்பி பற்றேம் என்பர் விருந்தோம்பி வேல்விதலை மீண்டும் குரல் பரிந்தோம்பி பற்றேம் என்பர் விருந்தோம்பி வேல்வி தலைப்படாதார் இந்த நாள் இனிய நாளாக அமையற்றும் மீண்டும் சந்திப்போம் நன்றி